लक्ष्मी वल्लपर्यता वंदे गुर्बर परादसमुनम्यम अस्मदाचार्यपर्यता वंदे गुर्बर परा आर्घ्वाणि अरिच्चय वाणी साद मिल गुरवर्ता ஏகழ் வாழுமமுய்ய அவர்கள் தாங வாழி சயம தன்னுடனேந்துஸ் நமக்குமீமே யுக்தயேமூத்ததான் யா வர்மாஜா தான்தி यो योग विभोनाम संकीर्तन याेषा या बपुषिभगवेपंदनं भूया मुनि समयाराधन श्रीम्द्वेदमाग प्रतिष्ठापनाचार्योपे वे वेदाताचार्य श्रीमत्परमहंस परव्राजकाचार्य एलियु திருமலை திருப்பதி பெரிய கோயில் கேள்வி அப்பன் ஸ்ரீரங்க ராமானுஜ ஜியர் சுவாமியினுடைய திருவடித் தாமிரிகளிலேயும் அடியே எனக்கு முன்னாலே உபன்யசித்தருடன ஸ்ரீமதி உபயவேதாந்த வித்வான் சிவில்புத்தூர் கண்ணனைங்கார் சுவாமியுடைய திருவடி தாமரிகளிலேயும் ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய வம்சஸ்தராக எழுந்தவுடி இருக்கின்ற பராசர பட்டர் சுவாமியினுடைய திருவடி தாமரிகளிலேயும் மத்துமுள்ள மகான்கள் அத்தனை பேருடைய சன்னிதிகளிலேயும் இடையே பிரணாமபூர்வமாக அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு மிக சுருக்கமாக சில விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன் கூறத்தாழ்வானுடைய ஆயிரமாவது சம்வத்சரம் கூறத்தாழ்வான் அவதரித்த வருடமே சௌமிய வருகம்னு பேரது இந்த வருஷத்துக்கு பேர் அவ்வளவு நன்னா இல்லைன்னு சொல்லணும் இதுக்கு விரோதி வருகம் பேர் வச்சிருக்க உண்மையாக இது விரோதி வருகம் இல்லை இது இது ரொம்ப நமக்கு சாதகமான வருகம் தான் ஆனால் விரோதி சௌமிய வருடம் என்கிற ஒரு வருடத்திலே அவதரித்தவர் ஊறத்தாழ்வான் ஆகினாலே அவர் அவதரிச்சபடியினாலே அந்த வருகத்துக்கு சௌமிய வருகம்னு பேரா இல்ல கூறத்தாழ்வான் அந்த வருகத்தில் அவதரித்தபடியினாலே சௌமியமாவே எழுந்தருள் இருந்தார் என்று நாம் நினைக்கும்படியாக அப்படி ஆச்சரியமான ஒரு திருக்கல்யாண குணங்களோடு கூடினவராக எழுந்தருள் இருந்தார் கூறத்தாழ்வான் அந்த வைபவத்தை நடத்தி வைப்பதற்காக இன்றைய தினம் நம்முடைய பரமபாகியவசமாக திருமலை திருப்பதி பெரியஜியர் சுவாமி எழுந்தருளியிருக்கிறார் என்ன ஆச்சரியமான பொருத்தம் என்னால் எவருமானால் எழுந்தருளி இருந்த காலத்திலே அவருக்கு இளைய பெருமாளைப் போலே மிக அணுக்கராக எழுந்தருளி இருந்தவர் கூரத்தாழ்வார் ஆனால் பரத்தாழ்வானை போலே பிரிந்திருந்து அழிவு செய்தவர் என்னால் அவர் அனந்தாழ்வார் அந்த அனந்தாழ்வானுடைய கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து வருகிறவர் சுவாமி ஆ அங்கே சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு என்ன திருவேங்கடமுடையானுக்கு அனபரத காலமும் வடிவிலா அடிமை செய்கிறவர் நம்முடைய ஜிஎர் சுவாமி நம்முடைய திருநக்ஷத்திரத்தினுடைய அசக்தியையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் சாதாரணமா மற்ற திவ்ய தேசங்களில் கைக்கரியும் பண்றதே ரொம்ப சிரமம் அதுவும் திருமலையில் கைக்கரியும்னா அங்க நகால தத்ரவை பிரபு அந்த ஊர்ல கடிகாரமே கிடையாது என்ன சொல்லணும் ரொம்ப விடியற் காத்தால அதுவும் குளிர்னு வேங்கடம் என்ன ரொம்ப குளிர் இருக்கிற திவ்ய தேசம் அதே தவிர இப்போதான் மார்கழி மாதம் முப்பது நாள் அது எத்தனை மணிக்கு சாமி திருப்பள்ளி எழுந்திருப்பவர் எத்தனை மணிக்கு போய் கைங்கரியம் பண்ணுவர் சொல்லவே முடியாது ஆனால் இந்த திருநக்ரத்திலேயும் திருமேனியில இருக்கக்கூடிய அசௌக்கியத்தையும் பொருட்படுத்தாமல் தனுர் மாதம் என்னால் முப்பது நாளும் திருப்பள்ளி எழுச்சி அதற்கே சாமி எழுந்திருந்து அதெல்லாம் எத்தனை மணிக்குன்னா ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நடக்கும் அந்த மாதிரி காரியங்கள் அதுக்கெல்லாம் சாமி எழுந்த அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பாவ சேவை ரெண்டாவது சாத்தி வரை எல்லாத்திற்கும் கைங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்ரீமான சுவாமி இங்க எழுந்தருளினது ஒரு பரமபாகியம் அது இன்னொரு சரித்திரம் ஒண்ணும் ஒரு ஆழ்வானுக்கும் சுவாமிக்கும் சேர்த்து சொல்லணும்னு அப்படி எனக்கு தோணிச்சு கூரத்தாழ்வான் இந்த கூர மாநகர் என்று சொல்லக்கூடிய பெரிய அது அந்த காலத்துல நகரமா இருந்த ஒரு இடம் அது அதுல எழுந்திருந்தார் அவகாச குறைவினால சரித்திரத்தை சுருக்கமா தெரிவிக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவர் எல்லாருக்கும் பரவாயுக்கெல்லாம் தானம் பண்ணிண்டே இருப்பார்னு சொல்ற அவருக்கு அவ்வளவு பெரிய பெருமை அது அதான் ஒரு நாள் இன்னுமா இப்ப தானா கதவை சாத்தறான்னு கேட்டதாகவும் தேவை அது ஊரத்தினுடைய கதவுகள் சாத்தப்படுகிற ஒரு ஓகே இசம்பதாகவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னொரு விஷயம் சூட்சமா ஒரு விஷயம் எல்லாரும் தெரிவிக்கிறார் பின்னால குரு பரம்பரையில மாதிரியாக கொஞ்சம் ஒரு விஷயம் காட்டப்பட்டிருக்கிறது ஆழ்வான் என்கிறவர் எப்படிப்பட்டவர் ரொம்ப அந்த போல ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்னால் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவர் ஆழ்வான் ஆண்டாள் அருளி செய்தே நானேதான் ஆயிடுகிறேன் எப்பேற்பட்ட அப்சாரத்துக்கு நான் தான் காரணம் என்று அதை இசையர் இருக்க அதை போல உயர்ந்த திருவேஷ்ண வலக் கணம் கிடையாது ஆழ்வான் திருமாலிருஞ்சோலையில் எழுந்தருளி இருக்கிறார் எம்பெருமானார் மேல்நாட்டில் இருந்து திரும்பி எழுந்தருளி ஆழ்வான சந்திக்கிறதுக்காக எழுந்தருகிறார் ஆழ்வான் எம்பெருமானார தண்டன் சம்புகிறார் அவரை பார்த்தவுடனே எம்பெருமானாருக்கு கண்ண கண்ணீர் பெறுகிறது ஆத்மகுண பரிபூர்ணரான தேவருக்காய் இப்படின்னு எம்பெருமானார் அழுதார் இந்த கண்கள் இல்லாத நிலைமையை பார்த்து இத்தேவனுக்கு இப்படியான்னு சொல்லி எம்பரமானார் திருக்கண்களிலே நீர் சொரிந்தார் அப்பொழுதும் கூட ஆழ்வான் என்ன சாதிச்சார் தெரியுமோ யார் எந்த ஸ்ரீவைஷ்ணவனுடைய திருமண் கோணலா இருக்குன்னு தெரியலையே எனக்கு இப்படி அதனால ஆயிருக்குமோ அப்பொழுதும் அந்த அபராதத்தையும் தன்னுடைய அபராதமாகவே கூறத்தாழ்வான் அருளி செய்தார் அதுக்கு என்ன காரணம் பெரியவர்கள் ஒரு விதமாக சொல்லுவார்கள் அதாவது என்ன அண்ணா ஊறத்தாழ்வான்னு எல்லாருக்கும் தானம் நிறைய பண்ணுதோம் அன்னதானங்கள் ஆறு வரவாளுக்கெல்லாம் வாரி வாரி கொடுப்ப ஆனா அதுல ஒரே ஒரு நிர்பந்தம் வச்சிருந்தாரு என்ன நிர்பந்தம்னா சிறுவனை வந்தாத்தான் அந்த தானம் இல்ல இதுதான் அவர் வச்சிருந்தார் அதனால ஆழ்வான இடத்துல தானம் வாங்கணுன்றதுக்காக திருமணவா திருமண் சொரூபமே தெரியாதவா இல்ல திருமணத்துக்கு யோகத்தையே இல்லாதவளாம் இருப்பாள் இத்தர அவளெல்லாம் கூட திருமண விட்டு வந்துடுவா ஆழ் வாங்கறதுல வந்தா ஏதாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திருமண விட்டு வந்துடுவாராம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வந்தா ஐயோ இப்படி ஒருவேளை நான் மனசால நினைச்சிருப்பேனும் அதனால்தான் எனக்கு இப்படி ஆயிடுதோ அபச்சாரம் ஆயிடுத்தோம்னு அதக்கூட தம்முடைய அபராதமாக சர்வம் மத்பமேவ நிமித்திரமாசீத் என்பதாக ஆழ்வான் அருளி செய்தார் என்பதாக வைத்து அதனால திருமண வரணும்னு ஆழ்வான் எல்லாரையும் ஆசப்பட்ட நிர்பந்தப்படுத்தினார்னு கூட சொல்லக்கூடாது அத்தனை பேரும் திருமணிட்டு வரணும்னு ஆழ்வான் விரும்பினார்னு சொல்ற அந்த மாதிரியான ஒரு காரியத்தை இப்பொழுது நமக்கு காட்டி கொடுக்கிறவரா இந்த சுவாமி திருமலை திருப்பதி பெரிய ஜிஎஸ் சுவாமி எதுக்காக சொன்னா திருமலையில ஒரு அத்தனை பேரும் பன்னெண்டு திருமணம் தான் இருக்கணும் இல்லைன்னா என்னிடத்துல வரவே கூடாதுன்னு சுவாமி நியமிச்சுடும் யாரா இருந்தாலும் சரி பன்னெண்டு திருமணம் இல்லன்னா கோவில் உள்ள நிச்சயப்படி சாத்தமரைக்கு சுவாமி சோப்ரவாட உள்ள அனுப்பிக்கிறேன் சுவாமியுடைய புருஷகாரத்தோடு தான் போகணும் நான் சுவாமி என்ன சாதிட்டாரு தெரியுமோ பன்னெண்டு திருமணம் உள்ள நான் மாட்டேன்னு ஏற்கனவே கூட ஒரு இடத்துல தெரிவிச்சேன் ரொம்ப வேடிக்கையா இருந்து சுவாமி பண்ணின காரியம் இல்ல என்னன்னா நிறைய ஸ்ரீ வைஷ்ணவாட்சி சேர்ந்து சாத்தம் வரைக்கும் எல்லாரும் அழிச்சனை போறதுக்கு சுவாமிக்கும் கொஞ்சம் அங்க அதிகாரிகள்னா இவ்வளவு பேரும் அழிச்சு வந்துட்டு கேட்கிறாள் அதனால சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா நிர்பந்தங்கள் குடுமி வச்சுட்டு இருக்கணும் சிகை இருக்கணும் மொட்டை ஏஷன் வந்தா கிடையாதுன்னா சரி எல்லாரும் அது தெரிஞ்சுட்டு எல்லாரும் சிகை வச்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டா சரி பன்னெண்டு திருமணோட தான் வரணும்னா அப்படியே எல்லாரும் பன்னெண்டு திரும்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டா யாரும் பன்னெண்டு திருமணம்னா இன்னதுன்னே தெரியாத ஸ்ரீ வைஷ்ணவாடுல இத்தரால் எல்லாம் கூட பன்னெண்டு திருமணிட்டு என்னன்னா அப்பத்தான பெருமாள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இப்ப என்ன திருப்பாவை கூட தெரியல அனுப்ப மாட்டேன் எல்லாரும் தெரியும் அதுக்கு கூட சாமி ஒரு ஆச்சரியமான யுக்தி பண்ணார் ஒரு வாடி ஒரு பங்கன்ல சொன்ன பண்ணா தெரியுமா ஒரு ஆர்வத்திருப்பாவை தெரியுமா உனக்கு தெரியும் சுவாமி முழுக்க தெரியுமா நல்லா தெரியும் பாட்டும் தெரியுமா அவனுக்குன்னு கேட்டார் நன்னா தெரியும் அப்படின்னா கொஞ்சம் ஓரமா நில்லுதான் எப்படி வடிகட்டுறது அம்பது பாட்டும் தெரியுமா நில்லு தெரியும் அவ்வளவுதானே சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு அதுக்கு மேல சொல்லல பாவம் அதனால என்ன பண்றது கைகரியத்தை நிர்வகிக்க இந்த திருவன் காப்பு விஷயத்துல அவ்வளவு ஈடுபாடு சுவாமி கீழ் தெரிவிக்கிறதுக்காக இந்த விஷயத்தடிய தெரிவித்தேன் அப்படி கைங்கறி மன்னி கொண்டிருக்கிற அந்த சுவாமி அதாவது எம்பெருமானாருடைய உஷாத்துணையா இருந்த இளைய பெருமாளைப் போல கூரத்தாழ்வானுடைய வைபவம் அதிலே கலந்து கொள்வதற்காக பரதாழ்வானைப் போல இருந்த அனந்தாழ்வான் அவருடைய கைங்கரியத்தை இன்னைக்கும் தொடர்ந்து செய்து வருகிற சுவாமி வந்தது பரமபாகியம் நமக்கு அதிலும் இன்றைய தினம் இன்றைய இடத்திலேன்னு சொல்ற பொழுது இன்னும் கொஞ்சம் விசேஷம் சொல்றோம் இன்னைக்கு என்ன விசேஷம் என்னால் இன்னைக்கு உள்ள ஒரு விசேஷம் என்ன பெரியாழ்வார் மொழி இன்னைக்கு இரண்டாம் உற்சவம் இரண்டாவது பெரியாழ்வார் தமிழ் சேவா காலம் அதுல ஒரு முக்கியமான பாசுரம் என்னன்னா இன்னைக்கு உறமகள் தன்மை உடைய சிறப்பு இன்னைக்கு இந்த திவுதேசத்துல ஒரு பெரிய விசேஷம் அது என்னன்னா தலைப்பு போட்டிருக்கா கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கட்டும் அது சொல்லலைனாலும் பரவாயில்ல இந்த விஷயத்த அவசியம் சொல்லி ஆகணும் ஆழ்வான் பேர்ல இருந்தது போல ஒரு விசேஷமான பிரீத்தி வேற எந்த ஆச்சாரியிலும் கிடையாது அது ஒண்ணும் சந்தேகமே கிடையாது அது மற்ற பேர் இத்தனைக்கும் ஆழ்வான் என்ன நினைச்சாருன்னா ஐயோ எல்லாரும் எம்பெருமானவரோடு கூட ஒரு குடல் தொடக்க உடையவர்களா இருக்காரு அடியேனுக்கு அந்த குடல் தொடக்க தேக சம்பந்தம் இல்லையே அப்படின்னு ஆழ்வான் வருத்தப்பட்டார் ஆனால் உண்மையிலே எம்பெருமானவர் வருத்தப்பட்டிருப்பது ஐயோ இவரோடு தேக சம்பந்தம் நமக்கு இல்லையே என்ன அதுல அந்த எம்பெருமானாருக்கு ஆழ்வான் பெற இருக்கிற பிரீத்தி என்னால் இவ்வளவு அவ்வளவு கிடையாது சன்னியாசம் வாங்கிச்சு நம் முதலியாண்டானே ஒழிய சன்னிசித்தோம் என்று சாதிச்சார்கள் பந்துக்களை எல்லாம் விட்டுவிடணும் ஆனா முதலியாண்டான மட்டும் விட முடியாது சன்னியாசம் வாங்கிக் கொள்ளச்சே சொன்னார் அவருக்கு அந்த வைபவம் உண்டு ஆனால் ரகசியார்த்தங்கள் வர பொழுது கூறத்தாழ்வான நினைக்காமல் இருக்க முடியல எம்பருமானார் எம்பருமானார் திருக்கோட்டையூர் நம்பி திருமந்திரார்த்தத்தை வெளியிட்டவர்கள் இந்த சமாச்சாரம் தெரியும் மறுபடியும் இன்னொரு தடவை வர சொல்லி சரமஸ்லோக அர்த்தம் தெரிவிக்கிறார் அப்பொழுது என்ன சொன்னார் திருக்கோட்டியூர் நம்பி ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது இந்த அர்த்தத்தை நீர் சத்தியம் பண்ணும் மறுபடியும் சத்தியம் பண்ணும் போன வாட்டி மாதிரி இந்த மாட்டி ஆகக்கூடாதுங்க அப்ப வெம்பருமானார் என்ன சொன்னார் நம்ம ஆழ்வானுக்கு மட்டும் சொல்லாமல் என்னால இருக்க முடியாது என்ன திருக்கோட்டி எடுத்துற ஏற்கனவே விண்ணப்பித்து விட்டார் சரி அவருக்கும் அவருக்கும் கூட பரீட்சை பண்ணி சொல்லும் சொன்னார் மேல நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் இருக்கட்டும் அப்ப சொன்ன தர்மஸ்லோக அர்த்தம் குரு பரம்பரையில அவ்வளவு மட்டும் தான் சொல்லியிருக்க திருவிருத்தியாக்கியான ஒரு முக்கியமான விஷயம் அடியான விஷயம் என்ன சொல்ல வேண்டிய என்னவோ அதை நிறுத்திய அவளுடைய பரிமாற்றங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னால நடந்தது பின்னால நடந்தது எல்லாம் அந்த பிரகடனத்துக்கு சேரல்ல கூட அவசியம் இல்லைன்னா கூட எவ்வளவு விஷயம் தெரிவித்து இருக்கிற ஒண்ணும் பாசுரத்தில் என்ன இருக்குன்னா ஞான பிரானை அல்லாது இல்லை நான் கண்ட நல்லதுவே ஞானப்பிரானை தவிர வேறொன்றில்லை எனக்கு உபாயம் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார் இந்த அர்த்தம் என்ன சொல்லி இருக்குதுன்னு கேட்டா சரமஸ்லோகத்திலே அந்த ஏகம் என்கிற சப்தத்தாலே ஏகம் சரணம் பிரஜான்னு சொன்னான் ஏகம் சரணம் பிரஜான்றதுக்கு என்ன அர்த்தம் என்னால் என்னை பத்துன்னு சொன்னா மாம் சரணம் பிரஜா என்னை மட்டுமே பத்துன்னு இந்த ஏக சப்தத்தாலே அப்ப மாம்னாலே அவன் ஒருத்தன் தானே அப்புறம் மட்டுமே இன்னொரு வாழ்க்கை ஆச்சாரியர்கள் என்ன அர்த்தம் காட்டினால் நைரபேட்சு சொல்லுகிறது எம்பெருமான் மற்ற ஆறும் சாதனம் அன்று நாம் பற்றுகிறோமே இந்த பத்துகிற பற்றுதல் கூட சாதனம் என்று அவன் தான் சாதனம் இதை எடுத்து நான் விவரிக்கல விவரிக்கவும் முடியாது அவகாசமும் குறவு அதுவும் விவரிக்கிறதுக்கு இது சரியான அவகாசமும் டைமும் இல்ல இந்த சமயத்துல விவரிச்சா ஏற்கனவே எல்லாரும் பசியில காத்துட்டு இருப்பா இன்னும் இத்த வேறு சொன்னா இன்னும் தலைவேதனையா போடும் ஆனா ரொம்ப ரகசியமா சொல்லணும்னு வேற சொல்லிட்டா ஒத்தருக்கும் சொல்லக்கூடாதான் அந்த ரகசியம் சாதனை நைரபேட்சம் எம்பரும் நான் ஒருத்தம் தான் உபாயமே தவிர மத்த எதுவுமே உபாயம் ஒண்ணு